உங்களுடன் பதிர்போரில் கலந்து கொண்டவர்களை பற்றி நீங்கள் கருதுவது என்ன என்று கேட்டார்கள் முஸ்லிம் கலிதையே மிக சிறந்தவர்கள் என்றோ அல்லது அதுபோன்ற வார்த்தையோ நபிசல்லாஹா அலிஹசல்லம் அவர்கள் கூறினார்கள் இவ்வாறுதான் பதிரு போரில் கலந்து கொண்ட வானவர்களும் சிறப்பு பெற்றவர்கள் ஆவர் என்று ஜிப்ரில் அலி அலாம் அவர்கள் கூறினார்கள் மூன்று ஒன்பது ஒன்பது இரண்டு